நற்றினை நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் அறிவம் அஞ்சல் தலைக்காக மங்களூரில் இருந்து ஸ்ரீதர் இன்னைக்கு அறிவம் அஞ்சல் தலையில நாம் எதை பத்தி பார்க்க போறோம்னா அஞ்சல் தலையில இருக்கிற வகைகள் அதென்ன அஞ்சல் தலையில வகைகள் இருக்கா நான் கேட்குறீங்க இருக்கு நாம் இப்போ காலத்தில் பார்த்தா வெயில் காலம் மழை காலம் வசந்த காலம் இலையுதிர் காலம்லாம் இருக்கும் அதே மாதிரி வண்டிகளில் பார்த்தா சைக்கிள் பைக்கு ஃபோர் வீலர் பஸ்ஸு லாரின்ட்டு இருக்கு இல்லையா அதே மாதிரி தான் அஞ்சல் தலையிலையும் பல வகைகள் இருக்கு அதில் முக்கியமான ரெண்டு வகைகளை பற்றி நாம் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம பார்க்க போகிற அஞ்சல் தலை வகை வந்து ரெகுலர் ஸ்டாம்ப் அதாவது சாதாரண அஞ்சல் தலை இதை வந்து டெஃபினிட்டிவ் ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இந்த வகை ரெகுலர் ஸ்டாம்ப்ஸ் எல்லாமே நிறைய பிரிண்ட் பண்ணுவாங்க அதனால எல்லா போஸ்ட் ஆஃபீஸ் கவுண்டர்லேயும் எப்பவுமே இது வந்து கிடைச்சிட்டு இருக்கும் பொதுமக்களுக்கு அதே சமயத்தில் இதோட விலைகள் பார்த்தீங்கன்னாலும் கம்மியாவே இருக்கும் நம்ம உலகத்துல பிரிண்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டாம்ப் பென்னி பிளாக்கு அப்புறம் பிரேசில் பிரிண்ட் பண்ண புல்சை அப்புறம் மொரீஷியஸில் பிரிண்ட் பண்ண மொரீஷியஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டாம்ப் அப்புறம் பிரிட்டிஷ் இந்தியா பீரியட்ல பிரிண்ட் பண்ண சிந்தி டாக் ஸ்டாம்ப் இதெல்லாமே வந்து ரெகுலர் ஸ்டாம்ப் வகையை சேர்ந்தது இதுல என்ன தெரியுதுன்னா பெரும்பாலான கண்ட்ரிஸ் அவங்க முதல் முதலா ரிலீஸ் பண்ணின Postage stamp அஞ்சல் தலை எல்லாமே வந்து ரெகுலர் ஸ்டாம்ப் வகையவே சேர்ந்ததா தான் இருந்தது குறிப்பிட்ட சில ஸ்டாம்புகளை தவிர அதாவது இந்த பென்னி பிளாக் மொரீஷியஸ் போஸ்ட் ஆஃபீஸ்ங்கிற ரெகுலர் ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் கொஞ்சமாக பிரிண்ட் பண்ணதுனால அதெல்லாம் வந்து வெரி ரேர் ரெகுலர் ஸ்டாம்ப்ஸா இருந்தது மற்றபடி ரெகுலர் ஸ்டாம்ப்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாம்ப் கலெக்டர்ஸ் கிட்ட நல்ல வரவேற்படைஞ்சது எப்பவுமே அந்த வகை ஸ்டாம்ப் இருந்துட்டு இருந்தது கிடைச்சதுனால கலெக்டர்ஸும் சந்தோஷமா கலெக்ட் பண்ணாங்க ஆனால் இதுக்கு வந்து ஒரு தடங்கல் மாதிரி வந்துச்சு அது என்னன்னா அதான் வந்து நாம பார்க்க போற ரெண்டாவது வகை அஞ்சல் தலை ரெண்டாவது வகை அஞ்சல் தலை வந்து நினைவு அஞ்சல் தலை அதாவது கமமரேட்டிவ் ஸ்டாம்ப் ஆயிரத்தி எட்ணூத்தி எழுவதுல பெருங்கிற சவுத் அமெரிக்கன் கண்ட்ரி தன்னோட போக்குவரத்து பெருமையை சேர்க்கிற மாதிரி ஒரு ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அதான் உலகத்திலேயே முதல் நினைவு அஞ்சல் தலை இத பார்த்துட்டு மத்த கண்ட்ரிஸும் இந்த மாதிரி நினைவு அஞ்சல் தலைகளை பண்ண ஆரம்பிச்சாங்க நினைவு அஞ்சல் தலை எல்லாமே கொஞ்சமா தான் சில குறிப்பிட்ட மட்டும்தான் இந்த வகை கமேட்டிவ் ஸ்டாம் கிடைக்கும் எப்பவுமே கமேட்டிவ் வந்து சுதந்திர இந்தியாவில் ரிலீஸ் பண்ண ஃபஸ்ட்டு ஸ்டாம்ப் அதுவே வந்து ஒரு கமமரேட்டிவ் ஸ்டாம்ப் தான் நினைவு அஞ்சல் தலை தான் இது ஏன்னா நம்ம சுதந்திர தினத்தை பெருமைப்படுத்துகிற மாதிரி ரிலீஸ் பண்ணதுனால இந்த ஸ்டாம்ப் வந்து ஒரு நினைவு அஞ்சல் தலையாக ஆரம்பிச்சது இந்த வகை நினைவு அஞ்சல் தலையெல்லாம் கலெக்ட் பண்ணுறவங்களை வந்து ரொம்ப பெருமை சேர்த்துச்சு இப்ப நான் கலெக்ட் பண்ற லைட் ஹவுஸ் அதாவது கலங்கரை விளக்கம் பற்றிய கலெக்ஷன் ஆகட்டும் ஆயில் அண்ட் கேஸ் அதாவது எண்ணெய் மற்றும் எரிவாயு பத்தின கலெக்ஷன் ஆகட்டும் இதெல்லாமே வந்து நினைவு அஞ்சல் தலை வகையை சேர்ந்தது இதுதான் வந்து அஞ்சல் தலையில இருக்கிற ரெண்டு வகை ஸ்டாம்ப் மேலும் அஞ்சல் தலை பத்தி வேறொரு தலைப்புல மீண்டும் வந்து அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்